வணக்கம் நற்றினியின் கார்த்திகை மாதம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தஞ்சை மாவட்டத்தில் தாங்கள் எதிர்பார்த்ததை விட புயல் சேதம் அதிகமாக உள்ளதாக மத்திய ஆய்வுக்குழு தலைவர் தெரிவித்தார் திருச்சி தஞ்சாவூரை தொடர்ந்து திருவாரூரில் மத்திய ஆய்வுக்குழுவினர் கஜா புயல் பாதிப்பினை ஆய்வு மேற்கொண்டனர் புயல் நிவாரண பணிக்கு மத்திய அரசு முதல் கட்டமாக இருநூறு கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது என அமைச்சர் தங்கமணி தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் கிராம நிர்வாக அலுவலர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் கஜா புயல் பாதித்த மாவட்டங்களில் தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்க ஈக்கள் கொசுக்கள் ஒழிப்பு பணிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் கஜா பாதிப்பிற்காக பஹ்ரைன் வாழ் தமிழர்கள் மூலம் டெல்டா பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இந்தோனேஷியாவில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான லயன் ஏர்லைன் விமானத்தை இயக்கிய இந்திய விமானி பாவ்யா சுனேஜாவின் உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெல்லியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்ட மூன்று பயங்கரவாதிகளை டெல்லி சிறப்பு படை கைது செய்துள்ளது நாடு முழுவதும் அறுபத்தி பெட்ரோல் விற்பனை நிலையங்களை அமைப்பதற்கான விண்ணப்பங்களை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் கோரியுள்ளன சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை விட ராமருக்கு பெரிய சிலை அமைக்கப்படும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் இடம்பெற்ற என்கவுண்டரில் ஆறு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஒரு ராணுவ வீரர் வீரமணமடைந்தார் மிகப்பெரிய கனவுகளை காண்பவர்களாகவும் அவற்றை நனவாக்க கூடியவர்களாகவும் இளைஞர்கள் திகழ வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் திருப்பதி மலை பாதையில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் மலை மீது பேருந்து விபத்தில் தமிழகம் கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 20 பக்தர்கள் காயமடைந்தனர் ஆப்கானிஸ்தானில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று காந்தகர் மாகாணத்தில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது இதில் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் பாரதிய ஜனதா அரசு மீது ஊழல் புகார் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் பிரான்ஸ் அரசு மிகப்பெரிய ஊழல் புரிந்துள்ளதாக தன்னார்வ நிறுவனம் ஒன்று புகார் கூறியுள்ளது ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக சுமார் எழுபது வருடங்கள் போராடியவரும் நூற்றி வயதில் அமெரிக்க கடலோரப் இணைந்து சாதனை படைத்த ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்மணியுமான ஒலிவியா ஹோக்கர் மரணமடைந்தார் இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ஒன்பது புள்ளி இரண்டு டிரில்லியன் யூரோ இப்போதைய மதிப்பில் 7.700 ஆயிரத்தி லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது என உஸ்தா பட்நாயக் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சீனா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பேச்சு இரு நாடுகளுக்கும் ஆதாயம் தருவதாக இருக்க வேண்டும் என்றும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றும் சீனாவின் வர்த்தக துணை அமைச்சர் வாங் ஷோ வென் கூறியுள்ளார் பாகிஸ்தான் நாட்டில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு இருந்த போது ஏற்பட்ட தகராறில் ஏழு பேர் கொல்லப்பட்டியுள்ளது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒருமுத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான ஒலி கோப்புகளை கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் வணிகச் செய்திகள் ஜியோமி நிறுவனத்தின் Redmi Note 6 Pro அறிமுகம் செய்யப்பட்ட முதல் நாளே ஆறு லட்சம் உள்ளது பங்கு விற்பனையில் மூலதன ஆதாய வரி செலுத்தாமல் ஏய்க்கும் சிறிய நிறுவனங்கள் மீதான நடவடிக்கையை வருமான வரித்துறை முடுக்கிவிட்டுள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே தொன்னூற்றி நிறுவனங்கள் விசாரணை வளையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளன சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு சரிந்துவிட்டதாக ஓக்பெக் எனப்படும் எண்ணெய் ஏற்றுமதிகள் ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பு கவலை தெரிவித்துள்ளது மத்திய நிதியமைச்சகத்துக்கு அடுத்த 6 மாதங்களுக்கு ரிசர்வ் வங்கியிடமிருந்து நிதியே வேண்டாம் என நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்து அணியை விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி உலக கோப்பையை வென்றுள்ளது நான்காவது முறையாக அந்த அணி உலகக்கோப்பையை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்தது மூன்று போட்டிகள் கொண்ட இத்தொடரின் இரண்டாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது காமன்வெல்த் வர்ல்ட் சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி ஆஸ்திரேலியாவில் உள்ள கேன்பராவில் நடைபெற்று வருகிறது இதன் சீனியர் சேப்பர் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த சி ஏ பவானி தேவி தங்கம் வென்று அசந்தினார் இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் 327 என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடி வரும் இலங்கை அணி மூன்றாவது நாள் ஆட்ட முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பத்தி ஓட்டங்களை எடுத்துள்ளது திரைச்செய்திகள் கன்னட சினிமாவின் பிரபல நடிகரும் அரசியல்வாதியுமான அம்பரிஷ் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் தமிழக திரையரங்க வெளியீட்டு உரிமையை ஸ்கிரீன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது இதையடுத்து இப்படம் டிசம்பரில் வெளியாகும் என கூறப்படுகிறது ரஜினி விஜய் அஜித் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கஜா புயலுக்காக நிதியுதவி அளித்துள்ள நிலையில் நடிகர் விசால் வித்தியாசமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அனைத்து உதவிகளையும் செய்து தரப்போவதாக அவர் அறிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்